السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات عمالنا ما يغذل الله فلا مذللا وما يغذل فلا حذيلا وأشهده لا إله إلا الله واثته لا شريكلا وأشهده أن محمدًا عبده ورسوله அல்லாஹுமசொல்லி அலா முகமதின் அலா இப்ராஹிம் ஆஹ் அல்லாவுடைய அருளால நபி சொல்ல அலுவலத்துடைய தொடர் வரலாறு நம்ம பார்த்து போறோம் அந்த வகையில கடந்த அமர்வுல இந்த அகல் யுத்தம் அந்த யுத்தத்துல நடந்த சம்பவங்கள் அதிலிருந்து படிப்பனைகளை பார்த்தோம் அதற்கு பிறகு அந்த யுத்தத்திற்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான யுத்தத்தை பத்தி இந்த அமர்வுல பார்க்க போறோம் இந்த யுத்தத்துடைய பெயர் என்னன்னு சொன்னா பனு குறைலா நாம முன்னாடியே பார்த்திருந்தோம் பனு குறைலா மொத்தமா மதினாவில மூன்று யூத கோத்திரங்கள் இருந்தாங்க பனு நளிர் பனு கைனுக்கா பனு குறைலா ஆல்ரெடி பனு நளிரும் பனு கைனுக்காவும் நபிஸ் நபிசுல்லா அலுவலம் ஒப்பந்தத்தை மீறியதுனால அவர்களை வெளியேற்றிட்டாங்க மதினா விற்று பனுக்குரையிலா மட்டும்தான் உள்ள இருந்தாங்க பனு எந்த அளவு ஒரு துரோகம் செய்ய துணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா நம்ம முன்னாடியே பாத்துட்டோம் மதினாவுடைய புவியியல் அமைப்பு இரண்டு சைடு மலைகள் தொடர்ச்சியான மலைகள் பின்னாடி சைடு ஆஹ் விவசாய நிலங்கள் உள்ள புக முடியாத மாதிரி அந்த ஈச்ச மரங்கள் பேரு பேரிச்ச மரங்களை கொண்ட இடம் அப்ப இந்த மூணு வகையா வர முடியாது வரக்கூடிய மக்கள் பாதையில் இருக்கக்கூடிய முழு இடத்திலையும் அகல் நோண்டி பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அப்ப வெளியிலிருந்து கிட்டத்தட்ட இஸ்லாமிய படையை விட மூன்று மடங்குக்கும் அதிகமான படை உள்ள இருந்து இவர்கள் ஒப்பந்தத்துல என்ன கையெழுத்தாயிருந்தது நாங்க எந்த எதிராகவும் இறங்க மாட்டோம் முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்களும் முஸ்லீம்களும் இவர்களுக்கு எதிராக இறங்கக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் ஆரம்பத்திலே மதினா புலம்பெயர்ந்து வந்த உடனே அவர்கள் ஒப்பந்தத்தோம் இவர்கள் உள்ள இருந்து உள்ள தாக்க துணிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட எல்லா ஆண்களும் மகள் யுத்தத்துல அனைத்து ஆண்களும் யுத்த களத்துல இருந்தாங்க அப்ப இவர்கள் பெண்களை நாங்க வந்து தாக்குறோம் அப்ப பெண்களை பாதுகாக்க வரதுக்காக இவர்கள் சிதறிய ஓடி வருவாங்க நீங்க உள்ள வந்துருங்க முஸ்லீம்னு ஒரு நிலைமை இல்லாம அழிச்சிடலாம் அப்படின்னு துரோகத்திற்கு இந்த பனு குறைலா மக்கள் வந்து இறங்கினாங்க அப்படிங்கறத நம்ம சென்ற வரலாறுகளிலே பார்த்தோம் அப்ப இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பனு குரையிலா ஏன் வந்து இவர்கள் இதற்கு துணிந்தாங்க அதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொன்னா இந்த ஹுயே பின் அக்தாப் இவன் யாரும் சொன்னா இவன் ஒரு யூதன் யூத தலைவன் இந்த பனு கோத்திரத்துக்கு யூத தலைவன் இவன் தான் அந்த கோத்திரத்துடைய தலைவன் இவன் என்ன பண்றான்னு சொன்னா காபிப்னு ஆசாத் இவர் யாருன்னு சொன்னா இந்த நபர் யாருன்னு சொன்னா பனு குரையிலா கோத்திரத்துடைய தலைவர் இவன் கிட்ட வந்துட்டு இந்த ஹுயே ஆல்ரெடி கைபருள இருக்கான் நபிசுல்லா ஒப்பந்தத்தை மீறியதுனால வெளியேற்றப்பட்டு கைபருள வசத்து கொண்டிருக்கிறான் இவன் நம்ம ஆரம்பத்திலே பாத்துட்டு போறோம் நபிசுல்லா அலுவலம் மக்காவில் இருந்து மதினாவுக்கு வரும் போதே அபு யாசிற்கும் ஹுயைக்கும் இடையில வந்து ஒரு உரையாடல் நடந்துச்சு என்ன உரையாடல நிஜமாவே நபீன் ஒருத்தர் வந்திருக்காராம்ல இவரை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு அபு யாசிர் ஹுட்ட கேட்கும் போது இந்த ஹூய சொன்னா ஆமா இவர் நபிதான் இவர் நபிதாங்கிறது நமக்கு தெரியும் நம்மளுடைய வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய தீர்க்கத்தரசி இவர் தான் நமக்கு தெரியும் இருந்தாலும் நான் அவரை ஏற்க மாட்டேன் நான் மரணிக்கும் வரை இந்த நபியை வந்து எதிர்த்து கொண்டுதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்த உண்மையில தெரிந்தாலும் நிராகரித்த இந்த ஹுயை தான் இந்த காபிபுன் ஆசாத் அதாவது இந்த பனுப்புரை கோத்திரத்துடைய தலைவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கதவை தட்டுறார் இத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த ஹுயை வந்து காபிபுன் ஆசாத்துக்கு வந்து கதவை தட்டும்போது அவர் என்ன சொல்றாரு கதவே திறக்கல குயை வந்தாவே கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையதான் கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு கதவையே துறக்காம நீ என்ன எந்த என்ன விஷயத்துக்காக வந்திருக்க நீ வந்தாவே பிரச்சனையில தான் ஒரு ஏதாவது ஒரு கலங்கம் ஏற்படுத்ததான் வருவா ஆல்ரெடி நீங்க கலங்கம் ஒப்பந்தத்தை மீறிட்டு நீங்க வெளிய போய் வெளியேற்றப்பட்டுட்டீங்க நாங்களாவது நிம்மதியா இருக்கிறோம் ஒப்பந்தத்தை கடைபிடித்துக் கொண்டு முஸ்லிம்களோட ஒரு நல்ல இணக்கத்தோட இருக்கிறோம் எங்களுக்கும் ஏதாவது நீ கொண்டு வந்துடாத அப்படின்னா அவர் கதவையே திறக்கல அப்ப இவன் குயை என்ன பண்றான் கதவு தொழில் நின்றுட்டு உன்னோட சாப்பாட ஒண்ணு நான் கேட்டு மாட்டேன் அதுக்காக நீ கதவை சாத்திர அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஈகோ வந்து தூண்டிடணும் நான் சாப்பாட வந்துட்டு கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லணும்னா அவருக்கு ஈகோ அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே அவருடைய ஈகோ அங்க அந்த இடத்துல இதாகி என்ன பண்றாரு கதவை திறந்துடுறாரு கதவை திறந்து பிறகு அப்ப இந்த உயர் என்ன பண்றான்னு சொன்னா நான் உனக்கு கடல் அளவு உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்னன்னு சொன்னா குறைசிகளும் கத்தஃபான் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நபிசல்லாலத்தையும் அதே போல இந்த முஸ்லீம்களும் எல்லாம் எதிர்க்கறதுக்காக உகது கலத்துக்கு அந்த இடத்திற்கு ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்திற்கு வந்துட்டாங்க அவர்கள் இருக்கக்கூடிய அந்த படைப்பளத்தை பார்த்தோம்னு சொன்னா முஸ்லீம்களையும் முஸ்லீம்களை அடித்து ஒழித்துருவாங்க மொத்தமா ஒண்ணுமே இல்லாத அளவு மொத்தமாக அழித்திருவாங்க அந்த அளவு அவர்கள் இடத்துல வந்து படைபலம் இருக்கு அதனால நம்மளும் அவங்க கூட சேர்ந்துக்கலாம் அப்படி சொல்லி ஆலோசனை கொடுத்தோன்னே அப்பையும் இந்த காபு என்ன சொல்றாரு இந்த பனுக்குறையிலா கோத்தரத்து தலைவர் என்ன சொல்ற நான் வந்து அதற்கு கட்டுப்பட மாட்டேன் நாங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் ஒப்பந்தத்துல மீறாம இன்னும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடாம அளவுக்கு அளவுகளை வந்து முஸ்லீம்களை வந்து எங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில நாங்க வந்து கண்டிப்பா ஒப்பந்தத்தை மீற மாட்டோம் நாங்க வந்து பின்னாடி இருந்து அவங்கள தாக்க மாட்டோம் துரோகம் இழைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த ஊர் என்ன பண்றாரு சொன்னா பனு குரையிலா வந்து இதுக்கு வந்து ஆர்வப்படுத்து ஆர்வப்படுத்தி மக்களும் வந்து என்ன எந்த அளவுக்கு ஆயிரத்தி சொன்னா அந்த கோத்திரத்துடைய தலைவரே கன்வின்ஸ் ஆகி போற அளவுக்கு அவர் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இவங்க என்ன பண்ணிடுறாங்க மக்கள் எல்லாம் மக்கள் சக்திய வந்து பெற்றுக்கிட்டு அவர்கள் வந்து நம்ம முஸ்லீம்களை தாக்குவோம் அவர்களுக்கு வந்து துரோகம் அடைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க இப்ப மக்கள் வந்த பிறகு அப்ப நம்ம அந்த வரலாறுலாம் முன்னாடியே பார்த்தோம் மக்கள் அவர்கள் எப்படி வந்தாங்க அவர்கள் எப்படி அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டது நோய்மை வைத்து அல்லா தலா அந்த திட்டத்தை முறியடித்தான் அதை எல்லாமே நாம பார்த்தோம் இப்ப இந்த போரெல்லாம் முடிந்த பிறகு நம்ம கடந்த அமர்வுலயே அகல் யுத்தத்தை முழுமையாக பார்த்தோம் அவருடைய படிப்பணிகள் எல்லாமே பெற்றோம் முடிந்த பிறகு அகல் யுத்தம் முடிந்த பிறகு நபிசுல்லா அலுவலர் என்ன பண்றாங்க சொன்னா குளிக்க உண்டுறாங்க எல்லாரும் நாம கடுமையான ஒரு சூழ்நிலையாக இருந்தது கடுமையான குளிராக இருந்தது பசியில இருந்தாங்க பயங்கர டயர்டில இருந்தாங்க எல்லாமே நமக்கு தெரியும் நபிசுல்லாஸ்லாம் அந்த கடினமான சூழல்ல குளிக்க வந்த பிறகு குளித்து கொண்டிருக்கும் போது ஜிபிரி லஸ்லம் வராங்க சஹீப் வரக்கூடிய ஹதீஸ் இது ஆயிஷா அருதியா ஆயிஷா அறிவிக்கிறாங்க ரஹமத் பதிப்பகத்தில் வெளிவந்திருக்கிற தமிழ் பதிப்புல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதிமூணாவது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு ஜிபிரி புழுதி படிந்த நிலைமையில ஏன்னா அவங்களும் அகல் கலந்து கொண்டாங்க மழக்குமார்களை கொண்டும் அல்ல வந்து உதவி உழுதி படிந்த நிலைமையில எங்களுடைய ஆயுதத்தை நாங்க கீழே வைக்கல நீங்க உங்களுடைய ஆயுதத்தை கீழே வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜிப்ரஸ்லம் வந்து நபிசுல்லா சுவேடி நிக்கிறாங்க இப்ப இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்ச நபிசுல்லா சிலம் உடனே சஹாபாக்கல நீங்க வந்து பனுக்குரைலாவை நோக்கி போங்க அந்த கோத்திரத்தாரை நோக்கி போங்க அங்கை சென் அங்க சென்றவுடன்தான் நீங்க அசர் தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது அசர் நேரம் முடியறதுக்குள்ள நீங்க போய் சேரணும் அப்படின்னு சொல்ற சொல்லி அனுப்புறாங்க என்ன அதுன்னு சொன்னா சஹாபாக்கள் போறாங்க போகக்கூடிய அந்த பயண கலைப்புல ஆல்ரெடி டயர்டா இருக்கிறாங்க பயண கலைப்புல அசருக்கு அங்க போய் சேர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்த பிறகு அந்த முடிய போற நேரத்துல சில சகாபாக்கள் தொழுதர்றாங்க பாதிப்படையினர் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க நபிசலாசலம் அங்க போனவன்தான் அசர் தொழுவோன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்ன உடனே சில சகாபாக்கள் அங்க போய் தான் அசர் தொல்றாங்க ஆனா நபிசலாசலம் சொல்ல சொன்ன அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா அசர் முடிவதுக்குள்ள நீங்க அங்க போயிடணும் ஏன்னா மதினாதான் கொஞ்சது கொஞ்ச சில நிமிடங்கள் தான் நம்ம டிராவல் பண்ணோம் அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா நபிசுல்லா அரசு இந்த செய்தி சொல்லப்படுது சில பேர் வந்து பாதியிலே தொழுதுட்டாங்க அசர் முடியறதுக்குள்ளேயே பாதியிலே தொழுதுட்டாங்க சிலர் வந்து பனு குறைவாவை அங்க போய் ரீச் ஆன பிறகுதான் தொழுதாங்க அப்படின்ற பிறகு ரெண்டு பேரையும் நபிசுல்லாலும் குறை சொல்லல ரெண்டு பேரையும் அங்கீகரித்தாங்க இங்க அதே இன்னொரு விஷயம் இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு எந்த சகாபாக்களும் முன்னாடியே அசுர் அங்க போய் குறை சொல்லல அங்க போய் தொழுதவங்க குறை சொல்லல இதுல இருந்து எடுக்க வேண்டிய மிகப்பெரிய படிப்பனை என்னன்னு ஒருவர் ஒரு அதீச ஒரு மாதிரி புரிஞ்சு அமல் செய்யறாருன்னு அவர் தவறு நாம மட்டும்தான் சரி அப்படிங்கிற எண்ணம் வந்து சகாபாக்கள் மத்தியில இல்ல இப்ப நாம இதுல படிக்க வேண்டிய படிப்பனை அதுதான் என்னுடைய வியூதான் கரெக்டு என்னுடைய கண்ணோட்டம் தான் சரி அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளிடலாம் சஹாபாக்கள் அப்படி இருந்தது இல்ல அப்படிங்கறத நாம இங்க கருத்து இப்ப அல்லா தலா அவர்கள் அங்க போயிடுறாங்க அல்லாஹலா இந்த யுத்தத்தை பத்தி முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துல இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வருஷத்தை சொல்லி காட்டுறான் நம்பிக்கையார்களே உங்கள் எதிரிகளுக்கு உதவி செய்த வேதக்காரர்களாகிய யூதர்களை அவர்களுடைய அரண்மனையில் இருந்து இறங்க வைத்து அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளங்களில் திடுக்கத்தையும் நடுக்கத்தையும் போட்டுவிட்டான் ஆகவே அவர்களில் ஒரு தொகையினரை நீங்கள் வெட்டிவிட்டீர்கள் மற்றொரு தொகையினரை நீங்கள் சிறைபிடித்தீர்கள் அவர்களுடைய பூமியையும் அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய பொருட்களையும் இதுவரை நீங்கள் கால் வைக்காத அவர்களுடைய மற்ற பூமிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு சொந்தமாக்கி தந்தான் அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக்க ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமுறை கூடலா இந்த யுத்தத்தை பற்றி அல்லாஹலா இந்த யுத்தத்தை பற்றி குறிப்பிட்டிருக்க அப்ப அவர்கள் அங்கு போய் சேர்ந்த பிறகு ஏறத்தாழ இருபத்தி ஐந்து இன்னொரு அறிவிப்பின்படி இருபத்தி ஏழு நாட்கள் முற்றுகை தொடருது பொதுவாகவே போர் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சதுதான் பொதுவாகவே பழைய காலத்துல என்ன இருக்குன்னு சொன்னா இந்த கோட்டைகளை எழுப்பி வச்சிருவாங்க அப்ப அந்த இடத்துல அம்பு போக முடியாத அளவுக்கு உயரமான கோட்டைகளை எழுப்பி வைத்து போதுமான அளவு உணவுகளையும் அவர்கள் வந்து அங்க தேக்கி வச்சிருவாங்க போர் வந்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஏறத்தாழ இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு நாள் அந்த முற்றுகையை தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு அவர்கள் வந்து முற்றுகை தொடருது இருந்தா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது எப்படியும் நம்ம தோல்வியறையதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த யூத கோத்தலைவர் இவன் என்ன பண்றாரு மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏன்னா அவரு வந்து தாக்க வேண்டாம்னு சொல்லும்போது துரோகம் பண்ண வேணாம் சொல்லும்போது மக்கள் தான் ஒன்னு சேர்ந்து தாக்கலான்னு சொன்னாங்க துரோகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எல்லாம் கூப்பிட்டு அவரு வந்து ஒரு ஆலோசனை பண்றாரு என்ன பண்ணலாம் இந்த இடத்த வந்து இப்படி அவர்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க எத்தனை நாள் ஆனாலும் இவங்க மாதிரி தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்கும் எல்லா மக்களும் கூடிய ஒவ்வொரு ஆலோசனை சொல்லும் போது இவர் ஒரு மூன்று ஆலோசனைகள் சொல்றாரு முதலாவது என்னன்னு சொன்னா நமக்கு தெளிவாக தெரியும் இவர் வந்து இறை தூதர் தான் அப்படின்னு நம்மளுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இறுதி இறை தூதர் இவர் தான் தெளிவா தெரியும் நம்மளுடைய அந்த பெருமை எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய பிடிவாதத்தான் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எல்லாமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு நாம வாழலாமா அதுதான் நமக்கு சிறந்த இருக்கையிலே பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான் அப்படின்னு இந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு அப்ப மக்கள்லாம் என்ன சொல்ற முடியாது அந்த குரூர எண்ணத்தை பாருங்க உண்மையு தெரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை யூதர்களுடைய தலைவர்களும் அப்படித்தான் இருந்தாங்க தெரியும் ஆனா ஏத்துக்க மாட்டாங்க நான் சாவரம் வரைக்கும் எதிர்ப்பேன்னு சொல்லுவேன் முதல் ஆப்ஷன் ஏத்துக்காதங்க ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு என்னன்னு நம்மளுடைய பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம கையாலே கொண்டுருவோம் கொண்டுட்டு நாம அவர்களிடத்துல போய் போரிடுவோம் அப்பதான் என்னுடைய என்னுடைய மனைவிகள் மக்கள் பின்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறமுதி காட்டு ஓட மாட்டோம் அந்த அளவு வீர தீரமா நம்ம போரிடுவோம் ஒருவேளை வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கு வேற பெண்கள் எளிமையா கிடைச்சிருவாங்க அவர்கள் மூலமா நமக்கு சந்ததியினை வந்து நம்ம ஏற்படுத்தி ஒருவேளை தோத்துட்டோம்னு சொன்னா நம்ம இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அந்த கவலை இருக்காது அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அவருக்கும் ஒத்து வரலாம் பாவப்பட்ட பெண்களும் குழந்தைங்க நம்ம ஏன் அப்படின்ன உடனே அந்த ஆப்ச அப்படிங்கிற ஒரு நாள் நம்ம சொன்ன போர் அவர்கள் வந்து போரிடாத நாட்கள் அவர்களுடைய புனித நாள் அந்த நாள் வந்து இன்னைக்கு முடியுது இன்னைக்கு நம்ம தாக்க மாட்டோம் அப்படின்னு கண்டிப்பா முஸ்லி முஸ்லிம்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த நேரத்துல நம்ம அவங்களை போய் சர்ப்ரைஸா தாக்கிடுவோமா அவர்கள் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில நம்ம தாக்குதல் தொடுத்துருவோம் இன்னைக்கு இரவுல வேணா போயிட்டு அப்படின்னு இந்த ஒரு ஆலோசனையை சொல்றாரு கபு மக்கள் என்ன சொல்றாங்க நம்மளுடைய புனிதமான இந்த நாளை வந்து கலங்கப்படுத்துறதா நம்மளுடைய வரலாற்றுல அதை யாருமே செய்யல யூதர்கள் சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காப வந்து கடிந்து கொடுறாங்க நபாஸ் பின் கைஸ் அப்படிங்கிற ஒரு நபர் பழைய மாதிரி இங்க சூழ்நிலை கிடையாது முன்னாடி முஸ்லிம்கள் வந்து அந்த முற்றுகையை தொடங்கும் போது பகல்ல முற்றுகையிட்டு இரவுல போயிருவாங்க அந்த தான் அவங்களுடைய ஒரு பலம் இருந்தது இப்ப பலம் இரவு பகலாக நம்மளை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க நாம பழைய மாதிரி வந்து நீங்க சொல்ற எந்த ஒரு நமக்கு ஒரே இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு சொன்னா நான் ஆலோசனை சொன்ன உடனே எல்லாரும் மக்கள் அதற்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணி சரண்டர் ஆயிடலாம் நாம சரண்டர் ஆயிடலாம்னு சொன்ன பிறகு மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பெண்கள் எல்லாம் அழுக குழந்தைகள் எல்லாம் அழுக ஒரு எமோஷனலா ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணி அபுல் லுபாபா ரதில்ல ஆனா வராங்க சில தலைவர்களும் சில பெண்களையும் குழந்தைகளும் அழகு சொல்லி அவருக்கு என்ன தான் நம்ம விஷயத்துல என்னதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நபிசுலாசனும் அதை பத்தி எதுவுமே வெளியே சொல்ல வேணாம் இருந்தாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அபுல் உபா பாட்ட வரும்போது அபுல் உபா பாட்டை கேட்கிறாங்க எங்கள் விஷயத்துல என்ன பண்ணுவதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அவர் எதுவுமே சொல்லாம சைகைல என்ன பண்ணுவாரு சொன்னா இப்படி தொண்டையில வரல வச்சு காமிச்சிடுற இவர்களுக்கு சொன்ன பிறகு இவர்களுக்கு மனசு பொறுக்கல அல்லாவும் ரசூலும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நம்ம மாறு செஞ்சிட்டோம் துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னைத்தானே கடிந்து கொண்டு என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு தூண்ல போய் கட்டிக்கிறாரு மஸ்ஜித் நபவில திரும்ப இங்க இருந்து போயிடுறாரு இப்ப விட்டு போயிட்டு மஸ்ஜி நப தன்னைத்தானே கலட்டிக்கொள்ள முடியாத வகையில அவர் போய் தன்னைத்தானே கட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த தூளு தூண் வந்து மஸ்ஜித் நபுவில இருக்கு எட்டு சிறப்பித்த தூண்கள் இருக்கு மஸ்ஜி நபவில அதுலும் இந்த தூணும் ஒரு தூண் இந்த அபுலு பாபாவுடைய தூண் அந்த தூண் வந்து உஸ்துவான அபுலு பாபா அப்படின்னு இன்றும் அழைக்கப்படும் அப்ப அவர் என்ன பண்ணுவார் கட்டி கொண்ட பிறகு தொழுகை நேரத்தில் அவர்களுடைய மனைவியார் வந்து கலட்டி விடுவாங்க அவர் தொழுதுட்டு திரும்ப தன்னையே வந்து கட்டிக்குவார் அல்லா என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் வந்து என்னை வந்து நான் அவுத்துக் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொண்டு அப்ப இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் நபிசல் உமுசலா ரூ வீட்டில் இருக்கும்போது அவர்களுடைய மனைவி அபுலு பாபா ரதியுல்லான சிரிச்ச உடனே நபிசுல்ல மனைவியார் கேட்கிறாங்க ஏன் சொல்றாங்க அல்லாஹருடைய தபாவை ஏற்றுக்கொண்டாங்க இதை போய் நான் அவங்க சொல்லட்டா தாராளமா நீங்க சொல்லுங்க அப்படின்ன பிறகும் இந்த விஷயம் தெரிந்த பிறகும் அபுலு பாபா ரதியுல்லானுவை சஹாபாக்கள் கலட்ட வராங்க கயிறை கலட்ட வரும்போது அபுல்பாபா என்ன பண்ற யாரும் அவர் கட்டி இருந்த கயிற்ற வந்து அவிழ்த்து விடுறாங்க இதன் பிறகு அவர்கள் எல்லாரும் ஒருமித்து யூதர்கள் எல்லாமே ஒருமித்து ஒரு கருத்துக்கு வராங்க சரண்டர் ஆயிட்டாங்க நீங்க என்ன தீர்ப்பு அளிக்கிறீங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வரும்போது பொதுவாக எடுக்கப்பட்ட முடிவுனா சாதுபின் மூவாதில்லான் இவர் வந்து என்ன சொல்றாரோ ஏன்னா இவர் ஆரம்பத்துல ஜாய்லியாவுடைய காலத்துல பனு குறைலா போத்திரத்தோடு ரொம்ப நெருக்கமாக நல்ல ஒரு நட்பை பேணக்கூடிய ஒரு நபராக இருந்தார் இப்ப அவரு எது சொன்னாலும் ஏத்துக்கிறோம் சஹாபாக்களும் ஏத்துக்கிறேன்ட்டாங்க நபிசிவாசம் ஏத்துக்கிறாங்க அதே போல பனு குறைலாவும் ஏத்துக்கிறாங்க எல்லாரும் ஏத்துக்கொள்றேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க இவர் உடம்பு முடியாம இருந்தார் இவர் காயம்பட்டிருந்தாரு அகல் யுத்தத்துல ஒரு அம்பு பாய்ந்ததுல கடுமையான முறையில காயமுற்று இவர் வந்து எங்க இருந்தாரு சொன்னா மதினாவிலே தங்கி இருக்கிறார் பனுக்குறையில களத்துக்கு வர மதினாவில மசித் நபவிக்கு அருகிலேயே ஒரு கூடாரம் அமைத்து நபிசராசத்துடைய அந்த ஒவ்வொரு டைம் நபிசரா சொல்லிட்டு போகும்போது இவரை பார்த்து நலம் தான் போவாங்க அந்த அளவு நபீசராசன் நெருக்கமான ஒரு சகபியர் அப்ப இவர் அங்கே இருக்கிறாரு அவர் அங்கிருந்து துவா செய்து கொண்டே இருக்கிறார் என்ன துவா செய்ய ஒரு உயிர் போற நிலை இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காயம் அந்த நிலைமையில துவா என்ன யார்லா குறைசிகளோடு இனி இதுக்காக பிறகு ஃபியூச்சர்ல ஒரு போர் நடக்குமாக இருந்தா அந்த போர்ல கலந்து கொள்ளும் வரை என்ன நீ வந்து மரணம் அடைய அவர்கள் உன்னையும் உன்னுடைய ரசூலையும் தெரிந்தே நிராகரித்து உன்னுடைய நபியை அவர்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியாக்குனாங்க அதனால இதற்கு பிறகும் குறைசிகள் போர் நடந்ததுன்னு சொன்னா அந்த போர் வரும் வரை என்னை மரணிக்க வைக்கிறாத அதே போல இந்த அப்படி நடக்கலன்னு சொன்னா இந்த காயத்தின் மூலமாகவே என்ன சகிதாக்கிடு போர்ல சகிதானா மட்டும் சகிதல்ல போரின் மூலமாக ஏற்பட்ட காயத்தின் மூலமாக பின்னாடி சகிதா இருந்தாலும் அதுவும் சஹிதான் இந்த காயத்தின் மூலமாக என்னை சஹிதாக்கிவிடு அப்படின்னு துவா செஞ்சுட்டு மேலும் அதோட அதோட இந்த பனு விஷயத்துல நீ என்ன தீர்வு செய்யறியோ அதை என் கண்களால பாருக்கும் வரை அந்த அதுவரை என்ன நீ வந்து மரணிக்க செஞ்சிட அப்படின்னு துவா செய்யறாங்க ஆனா அல்லாவுடைய நாட்டத்தை பாருங்க பனு குறைலாவுடைய விஷயத்தை தீர்மானிக்கிறதே இவர் தான் அப்படிங்கிற அளவு அல்லா நாடிட்டா விஷயத்துல என்ன தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எல்லாரும் ஒப்பந்தம் ஒப்பந்தத்துக்கு எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்ட பிறகு இவரை என்ன பண்றாங்க சொன்னா தூக்கிட்டோட சொல்றாங்க இவர் தங்களால் நடந்து முடியாது நடந்து வர முடியாத அளவுக்கு கூட இவர் வந்து பலகீனமாக இருக்கிறாரு அப்ப இவரை வந்து தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து மேலும் நம்ம இங்க இன்னொன்னு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த சஹாபிதான் இந்த சாதுபின் முவாத ரது இல்லாம தான் ஹவுஸ் கோத் தலைவர் மதினாவில ரெண்டு கோத்திரம் இருக்கு ஹவுஸ் கசரஜ் முஸ்லிம்கள் அப்ப ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவர் இவர்தான் இருந்தார் அந்த நேரத்தில் இவரை வந்து தூக்கிட்டு வராங்க இவரை தூக்கி கொண்டு வரும்போது ஹவுஸ் இனத்தார்களே அந்த அந்த இனத்தார்களை என்ன சொல்றாங்க சொன்னா நீங்க பனு நீங்க வந்து நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க எளிமையான முறையில் நடந்து கொள்ளுங்க கடிமையை மேற்கொண்டாதீங்க அந்த பாதையெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல இன்னொரு அறிவிப்பின்படி வருது இந்த அவுஸ் கோத்திரத்தாரில் சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நபிசுல போயிட்டு இந்த பனு ஒரு கோத்திரத்தை நபிசுலசன் வரையும் அனுப்புறாங்களே அவர்களை வந்து எப்படி கசரஜ் கோத்திரத்தார்களிடத்துல ஒப்படைக்கப்பட்டுச்சு நீங்க என்ன தீர்மானிக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னா முனாஃபி கூட தலைவரான அப்துல்லா உபய் முடிவெடுத்து அவர்களை நாடு கடத்தப்பட்டுச்சு அது மாதிரி நாம இவர்களை விடுதலை ஆக்கிடுவோம் இவர்களை வந்து மரண தண்டனை வேணும்னா இவர்களை வந்து நம்ம விடுதலை ஆக்கி விட்டுருவோம் அவர்கள் பண்ண மாதிரியே அவங்களுக்குள்ள எப்பயுமே காம்படிஷன் எழுதிக்கிட்டே இருக்கும் ஹவுஸ் கசிக்கும் அவங்க பண்ண மாதிரியே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்மளும் அதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நபிசுவாசி தலைவர் என்ன சொல்றார்கள் சாதுபன் முகாதான் என்ன பண்றாங்க அங்கு எல்லா மக்களும் சொல்வதை வந்து அமைதியாக கேட்டுட்டு இவர் சொல்றாரு பதில் சொல்றாரு அல்லாவுடைய விஷயத்துல அல்லாவுடைய விஷயத்துல பழிப்பவர்களுடைய பழிக்க செவியேற்க மாட்டான் இந்த சாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்று வந்திருக்குது அப்படிங்கிறாரு வேற எந்த பதிலும் சொல்லல அவங்கள்ட்ட அமைதியா நடந்துக்குவேன் அப்படி சொல்லல நல்ல முறையில் நடந்துக்குவேன் விடுதலை அளித்த எதுவுமே சொல்லாம அல்லாவுடைய விஷயத்துல அல்லாவுடைய விஷயத்தில் பழிப்பவர்களுடைய பழிப்புகள்லாம் இந்த சாது அஞ்ச மாட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருக்குன்னு சொன்னவங்க அங்க இருக்கக்கூடிய அனைவருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து மரண தான் கொடுக்க போறாரு அப்படின்னு புரிந்து கொண்டாங்க புரிந்து கொண்ட பிறகு அங்கு எல்லாருமே அமைதியாயிட்டாங்க பின்னாடி என்ன என்ன ஆகுதுன்னு சொன்னா அங்கு இங்க இன்னொரு விஷயம் நாம குறிப்பிட வேண்டிய விஷயம் நபிசுலாஸ்வம் பொதுவாக யாரு வந்தாலும் ஒருவர் வராங்க அல்லது அமர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எழுந்து நிற்கக்கூடாது அப்படின்னு நபிசுலாசம் கட்டளை இடம் ஆனா ஒரே ஒரு நபருக்குதான் நபிசுவாசம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு நபர் வந்தப்பதான் நீங்கள் எழுந்து நிலுங்கள் அப்படின்னு அவளுடைய மக்களை பார்த்து நபிசுலாசம் கூப்பிட்டுருக்காங்க அதற்கு ஆஹ் அந்த ஒரு புகழுக்குரியவர் சாதுவாதி உளவியல் ரீதியாகவும் யூதர்களுக்கு ஒரு திடுக்கம் ஏற்பட்டுச்சு அவர்களுக்கு இப்ப நபிசிவரசம் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய தலைவர்களுக்கு எழுந்து நிலுங்கன்னு அவுஸ்கோத்திரத்தாரை பார்த்து சொல்லும் போது அவர் வந்து அமர்ந்து தீர்ப்பளிக்கிறார் அங்கு என்ன தீர்ப்பளிக்கப்படுதுன்னு சொன்னா ஆண்கள் அனைவரும் வயது அடைந்தவர்கள் அனைவருமே கொல்லப்படணும் பெண்களும் குழந்தைகளும் அவர்கள் வந்துட்டு கைதிகளாக்கப்படணும் அடிமைகளாக்கப்படணும் அப்படின்னு தீர்ப்பாக அப்ப இதை கேட்க இதை கேட்ட நபிசூர்வரசம் சொல்றாங்க ஏழு வாரத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அரசுடைய அதிபதி என்ன தீர்ப்போ அந்த தீர்ப்பை சாதபணுவாங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நபிசூர் சொன்னாங்க அப்ப இத பிரித்தார்கள் அதாவது எப்படி பிரித்தாங்க யாரை வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்தணும் யாரை வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறத எதை வைத்து பிரித்தார்கள் சொன்னா மர்ம உறுப்புல ஒரு ஆணுக்கு அந்த இடத்துல முடிமொளைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா இவர் போருக்கு தகுதியானவர் அப்ப அவர்கள் அதற்கு அந்த கிரைடீரியாவுக்கு மேட்ச் எல்லாமே மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதுபின் முவாதோ கட்டளை இட்டாங்க அப்ப இதுல இருந்த இந்த பனு குரையிலாவில் போத்திரத்தில் இருந்த அத்தாய் அல் குராதி அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நேரத்துல அவர் சிறுவராக இருந்தார் அவர் வந்து எனக்கும் இந்த மாதிரி செக் பண்ணாங்க நான் அந்த நேரத்துல ஒரு வயது முதிர்ந்த நபராக இல்ல அதனால என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு அபுதாபுத் கிதாப்ல வருது அப்ப அந்த வகையில ஆண்கள் அனைவரும் ஒரு சில ஒரு சில அறிவிப்புல நானூறு ஒரு சில அறிவிப்புல அறுநூறு நானூறு முதல் தொள்ளாயிரம் வரை ஆண்கள் போரிடத் தகுதியான அனைத்து ஆண்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு இதுல ஆண்கள் அல்லாது ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது பேசிட்டு இருக்காங்க நல்லா சிரிச்சு பேசி பேசிட்டு இருந்தவங்க அந்த பணுக்குறையிலாவை சார்ந்த பெண்களின் ஒருவர் அப்ப அவருடைய பெயர் அழைக்க போது அவர் சொல்ற அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க சூழ்ச்சி செய்து அந்த பெண் ஒரு சபிய மேல இருந்து கல்லப்பட்டு கொண்டாங்க அதற்கு வழிவாங்கும் விதமாக இவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது மரண தண்டனை விதிக்கப்படுது அவங்க என்ன பண்றாங்க அந்த பனுக்குறையிலாவை சார்ந்த யூதர்ல அவரும் ஒருவர் வயதான ஒரு கண்ணு தெரியாத ஒரு இவரை மட்டும் விட்டுருங்க இவரு எனக்கு நெருக்கமானவரு இவரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோம் நான் ஓகே விட்டுறேன் அப்படின்னுட்டாங்க திரும்ப அவரு வந்து என்ன கேட்கிறாரு கண்ணு தெரியாதவரு அந்த ஜுபைர் என்ன கேக்குறாரு நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன் என்னுடைய மனைவி மக்களையும் நீங்க வந்து விடுதலை ஆக்கி திரும்ப சாபி பின் சைஸ்ரதில்லான்னு என்ன பண்றாங்க திரும்ப கேட்கிறாங்க மனைவி மக்களையும் விடுதலை கைதியாக எடுக்க எடுக்காம விடுதலாக்கிறாங்க திரும்ப மனைவி மக்களை விடுதலாக்குற பிறகு நான் எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லாம எந்த எந்த வீடும் இல்லாம நான் எப்படி மதிநாளா இருப்பேன் அப்படின்ன பிறகு திரும்ப நபிசுல வந்து சாபித் பின் கை சிறத்தில் கேட்கிறாங்க அதையும் அவங்களுடைய பொருட்களை உடமைகளை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு கேக்குறாரு இந்த ஜுபேர்பின் முத்த ஜுபைர்பின் ஜுபே பின் பத்தா இவர் என்ன பண்றாரு யூத தலைவர்கள் அந்த கோத்தரத்தை சார்ந்த தலைவர்கள் ஒவ்வொருடைய பெயரா கேட்கிறார் ஃபர்ஸ்ட் வந்து காபு பெயரை கேட்கறாரு அவர் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு என்ன ஆச்சுன்னு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னு அடுத்து இன்னொருத்தருடைய பெயரை கேட்கறாங்க அவருக்கு என்ன ஆச்சு அசால் அப்படிங்கிற ஒரு பெயர் அவரும் வந்து முக்கியஸ்தர் அவரை பத்தி கேட்கும் போது அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ன பிறகு அவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ன பிறகு இவங்கெல்லாம் இல்லாம மட்டும் உயிரோட இருக்கணும் என்னுடைய தோழர்களோட எனக்கு நெருக்கமானவர்களோட நானும் போயிடுறேன் என்னை எனக்கும் நீங்க மரண தண்டனை கொடுத்துருங்க அவர்களுடைய அந்த நிராகரிப்பின் மீது உள்ள அவர்களுடைய பிடிவாதத்தை பாருங்க எந்த அளவு மரணமே வந்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து அவங்களோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதத்தில் இருந்தாங்க இப்ப அவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்த செய்தி அவுபக்க சித்திக்கிறது இல்ல எட்டும்போது அவுபக்க சித்திகிழலான்னு சொன்னாங்க நரகத்துடைய அடித்தட்டுல அவர்களுடைய தோழர்கள் யார் முன்னாடி மரண தண்டனை கொடுக்கப்பிடிச்சது அவர்களோட என்றென்றும் இவர் வந்து தங்கியிருப்பாரு அப்படின்னு அவ் பக்க சித்திகளான்னு சொல்லி காட்டினாங்க அதன் பிறகு அதில் சில பேர் வந்து உண்மையை ஏற்ற நபர்கள் என்னதான் பெரும்பான்மையானவர்கள் வந்து பிடிவாதமாக இருந்தாலும் இரே நான் உண்மை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இருந்தாலும் ஒரு சில ஆண்கள் ஒரு சிலர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு அவர்களும் முஸ்லீம்களும் எப்படி எந்த இஸ்லாமத்தில எந்த ஒரு இன பேதமோ நிறபேதமோ இல்லையோ அவர்கள் மரணம் மரணிக்கும் வரை அவர்களும் வந்து நபிசுலாவசத்தோடு அனைவரும் எல்லோரும் போல எல்லா முஸ்லீமும் போல அவர்களும் இஸ்லாத்தில் எந்த ஒரு இனவாதமும் இல்லை அப்படிங்கிறத நாம இந்த ஒரு சமூகத்தின் மூலமும் தெரிஞ்சுக்க இப்ப போரெல்லாம் இந்த போர் முடிந்த பிறகு நமக்கு தெரிந்த விஷயம்தான் போர் பொருட்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த கனிமத்துல நான்கு ஐந்தில் நான்கு பகுதி படையில் கலந்து கொண்ட நபர்களுக்கும் ஒரு பகுதி அல்லாவுடைய தூதருக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத நாம பார்த்திருக்கோம் அந்த ஒரு பகுதியை நபிசுல்லால என்ன பண்றாங்க இப்னுராமத்துல சொல்லி காட்டுறாரு ஜயித் பின் ஜீத் பின் ஜயித் இவர் வந்து யாரு இந்த சொர்க்கத்துக்கு வாங்கலாம் பத்து சகாபாக்குல இவர்கிட்ட வந்து அந்த மொத்த பொருளையும் நபிசுல்லா உடைய பங்கு நம்ம பொதுவாகவே நம்ம பார்த்திருக்கோம் நபிசுல்லாம் எதையுமே தனக்குன்னு எடுத்துக் கொள்ள மாட்டாங்க இந்த ஒரு பங்கு பொருளையும் என்ன பண்றாங்க அனுப்பி ரதியுல்ல ஒட்டகமும் ரெடி பண்ணிட்டு தயாரிப்பு செய்வதற்காக அந்த பொருட்கள் வாங்கத்தான் அந்த பொருளையும் பயன்படுத்துறாங்க அது அல்லாது நபிசல்லா அலுவலம் அந்த போர் மூலமாக கிடைத்த ஒன்னே ஒன்னு என்னன்னு ரீஹானா ரேகானா அப்படிங்கிற ஒரே ஒரு பெண் அடிமை அந்த பெண்ணும் நபிசுல்லாத இருக்கிறாங்க நாட்கள் களிய களிய அவர்களும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொண்ட பிறகு நபிசுல்லும் ஒரு அவர்களுக்கு ஒரு அருமையான ஆப்ஷன் கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னா அடிமையாவே இருக்க விரும்புறீங்களா இல்ல நீங்க என்ன மனைமுடித்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியாகிறீங்களா அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நான் அடிமையாவே இருந்துக்கிறேன் நபிசுல்லாத மரணிக்கு முறை அடிமையாவே இருந்தாங்க இங்க நாம கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அடிமை முறையில் அதாவது அடிமைக்கும் மற்றவர்களுக்கும் சாதாரண மனிதருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத அளவுக்கு அங்க ஒரு சூழல் இருந்தது அதனாலதான் நான் அடிமையாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவர்கள் அடிமையாவே இருந்தாங்க அடிமை அடிமையா அடிமைகளுக்கு அடிமைத்துவத்தை எப்படி இஸ்லாம் ஒழித்தது படிப்படியாக அடிமைகளை எப்படி வந்து அல்ல மக்களை ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் எந்த சொன்னா அடிமைகளுக்கு சொத்து கொடுக்கணுமோ அப்படின்னு பயப்படும் அளவுக்கு அந்த சூழ்நிலையில அல்லாஹால இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அவர்களுக்கு உரிமையை அளித்து கொடுத்தான் அப்ப அதையும் மரணிக்கும் முறை அவர்கள் வந்து அடிமையாகவே தொடர்ந்தாங்க அப்படிங்கறத நாம வந்து இங்கு கருத்தில் கொள்ளணும் இந்த யுத்தத்தின் மூலமாக நாம எடுக்க வேண்டிய படிப்பேள் என்னன்னு சொன்னா ஏன் இந்த நூற்றுக்கணக்கான ஆண்களை கொலை செய்யணும் கண்டிப்பாக இந்த கேள்வி வரணும் ஒரே வார்த்தை துரோகம் நேரடியாக எதிர்த்து வந்தவங்களை கூட நபிசுலாஸ்லம் அல்லா இந்த மாதிரி தீர்மானிக்கல நபிசுலாஸ்லம்ல அல்லா இந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வரல உள்புறத்துல நம்ம இந்த சூழ்நிலையில இன்று நாம ஒருத்தி பார்க்கணும் நாம என்ன பண்றோம் ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்ப நம்ம ஒரு ஒரு டெனெண்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோம் வீட்டுக்கு வாடகைக்கு வைக்கிறோம் பாதுகாப்புல ஒப்பந்தம் போட்டு இந்த மாதிரி வைக்கிறோம் நாம இல்லாத நம்மளுடைய பெண்களை அவங்க வெட்ட வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் இதேதான் இதே முயற்சிகளை தான் நாம எடுப்போம் நாம நம்மளுடைய பல நாடுகளுடைய கிட்டத்தட்ட அநேகமான அனைத்து நாடுகளுடைய சட்டம் ஒழுங்கு என்னன்னு நம்மளை தாக்க வந்து நாமள தாக்க வந்தவர்களை நாம டிஃபென் பண்ணி தடுத்தோம்னு சொன்னா தடுத்து கொலை செய்தால் கூட நம்ம மேல வழக்கு பதியப்படாது அதுதான் யதார்த்தம் ஆண்கள் எல்லாம் யுத்த காலத்தில் இருக்கும்போது நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் எந்த துரோகமும் பண்ண மாட்டோம் எந்த தவறும் இழைக்க மாட்டோம் அமைதியான முறையில் எங்கே வாழுவோம் நீங்களும் எங்களுக்கு எந்த தவறும் இழைக்காதீங்க ஆல்ரெடி உங்க கோத்திரத்துல ரெண்டு பேரு நபி ஒன்னு என்ன பண்ணாங்க ஒரு பெண் இஸ்லாமிய பெண் தன்னுடைய வியாபாரத்துக்காக போகும்போது ஆடைய மொத்தமா இல்லாம நிர்வாணப்படுத்துறாங்க அப்போ ஒரு கோத்தரத்துக்கு அதன் மூலமாக நபிசுல்லா அலுவலாம் வெளியே அனுப்புறாங்க இந்த தட்டு கேட்க வந்த சகாபியும் கொண்டுட்டாங்க ஒரு ஒரு யூத கோ கோத்தரை அனுப்பிட்டாங்க ரெண்டாவது கோத்தரை என்ன பண்றாங்க நபிசுராசத்தோடு வாங்க ஏதாவது இணக்கமா பேசலாம் தாவாக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு மேல வந்து கல்ல உருட்டி விடுறேன்னு ரெடியா இருந்தாங்க திடீர் நபிசுராசத்துக்கு அல்ல வகிமுலை இறக்கி கொடுத்து அந்த கோத்தத்தை வெளில போயிட்டாங்க யூதர் இந்த மாதிரி நீ குளிபரத்து நீங்க ஒப்பந்தத்துக்கு மாற மாட்டீங்கன்னு நினைச்சு உள்ள வச்சிருக்காங்க நபிசுலாவசு திரும்ப அதே பண்ணனா இந்த தண்டை இந்த துரோகத்திற்கு உரிய தண்டரை அப்ப இதைத்தான் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எடுக்கும் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் எடுப்பாரு அப்படிங்கிறத நாம இங்க கருத்துல கொள்ளணும் துரோகத்தின் காரணமாகத்தான் இப்பேற்பட்ட ஒரு தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது சரியான தண்டனையும் அதுதான் அப்படிங்கறத நாம விளங்கிக் இரண்டாவது என்னன்னு சொன்னா சாது ரதில் சாது அனுகு ஏன் இவர்களுடைய விஷயத்துல விட்டுக் கொடுக்கல விட்டுக் கொடுக்கல அதாவது சில நேரங்கள்ல விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இஸ்லாத்துல நாம நபிசுல்லா மொத்த வரலாறையும் பார்த்தோம்னு சொன்னா அல்லாவுடைய விஷயத்துல அவர்கள் விட்டே கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒப்பந்தம் பேசுவாங்க நாங்க உங்களுக்கு பெண்களை உங்களுக்கு பெண்கள் தான் வேணுமா முடிச்சு கொடுக்கோம் அழகான பெண்களை பத்து பெண்கள் முடிச்சு தரும் எவ்வளவு பணம் வேணும் எல்லாமே தரும் உனக்கு ஆட்சி வேதமா உன்னையே நாங்க அமீரா ஏத்துக்கணும் நீ இந்த இந்த அழைப்பு பணிய விட்டு அப்படிங்கும்போதும் விடலை அது ஒரு உதாரணம் பல உதாரணங்கள் சொல்லிட்டு போனா அல்லாவுடைய விஷயத்தில் நபிசுராசம் விட்டே கொடுக்க மாட்டாங்க நமக்கு எல்லாத்துக்கும் எங்க வேணா தொழுவலாம் அல்லாவை எங்க வேணா வணங்கலாம் நபிசுராசம் காபத்துள்ளாக்கு முன்னாடி வந்து வணங்குவாங்க வந்தா அடிப்பாங்க உதப்பாங்க ஒட்ட குரலை வந்து போடுவாங்க ஆனா அதை செய்யாம இருந்திருக்காங்களா என்ன செய்தாலும் வணங்குவதில் அல்லாவுடைய விஷயத்தில் அவர்கள் யாருக்கும் அஞ்சம் எல்லா இடத்திலயும் நாம விட்டுக் கொடுத்து போகணும் அல்லாவுடைய விஷயத்துல விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கறது நமக்கு அவசியம் இல்ல அப்படிங்கறத இந்த வரலாற்றின் மூலமாக நாம படிப்பணைப்போம் அடுத்ததாக இந்த பனு குரையிலா யுத்தத்தின் மூலமாக இந்த பனுக்குரையிலா யுத்தத்துல என்ன முக்கியத்துவம் இதோடைய சிறப்பு என்னன்னு சொன்னா இந்த யுத்தத்துக்கு கட்டளையிட்டவர் ஜிபரு நீங்க போய் போர் செய்யுங்க அப்படின்னு கட்டளை கொடுத்ததே ஜிப்ரஸ்டம் வாயிலாக அல்லா வந்து கட்டளைட்டான் இது இந்த யுத்தத்திற்கு முதலாவது சிறப்பு அடுத்த சிறப்பு சஹி புகாரில் வரக்கூடியது அனஸ்வதி இல்ல அறிவிக்கிறாங்க ஜிப்ரூசம் அவர்களுடைய படைய கூட்டிகிட்டு புழுதியோட வந்தாங்க அவர்களுடைய படையின் மூலமாக நாங்க பனுக்களம் பனுக்களம் அப்படிங்கிற அந்த இடம் ஃபுல்லா புழுதியாக இருந்தது ஜிஸ்லம் தன்னுடைய படையோடு அவர்கள் அமீராக இருந்து மலக்குகளுடைய படை வந்த ஒரு யுத்தமான இதுவும் ஒரு யுத்தம் இந்த சிறப்பையும் பெற்ற ஒரு யுத்தம் அடுத்த ஒரு யுத்தம் என்னன்னு சொன்னா பொதுவாக அநேகமான பொருள்கள்ல இந்த யுத்தத்தில் யுத்த விஷயத்துல என்ன தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத நபிசுல்லா அலுவலம் சஹாபாக்களை கூப்பிட்டு முடிவெடுப்பாங்க ஆனா இந்த யுத்தத்துல அல்லாஹுடைய தீர்மானம் அபிஸ்வாசன் என்ன சொன்னாங்க சாது இந்த தீர்ப்பை அளிக்கும் சாதுபு முவாதுடைய தீர்ப்பு என்னவோ அதேதான் ஏழு வானத்திற்கும் மேல இருக்கக்கூடிய அல்லாவுடைய தீர்ப்பும் அதுதான் அப்படின்னாங்க அல்லாவுடைய தீர்ப்பாகவும் இந்த யுத்த எடுக்கப்பட்ட தீர்ப்பாக இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது அடுத்தது துரோகம் இழைக்கக்கூடிய அதே போல பிரச்சினைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு எந்த ஒரு கோத்தரமும் இப்ப மதினாவில் இல்லை கடைசி கடைசி கோத்திரம் இவர்கள் தான் இப்ப மதினா முழுவதும் முஸ்லிம்களால அங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அடுத்தது இந்த சஹாபி யாரு சாது பதவியில்லாம இவர்கள் என்ன பண்றாங்கன்னா முன்னாடியே பார்த்தோம் இவர்கள் மூணு துவா பண்ணாங்க ஒரு துவால மூணு விஷயத்தை கேட்டிருந்தாங்க முதலாவது வந்து குறைஸ்டுகளோடு ஒரு இனிமேட்டு வருமா இருந்துச்சுன்னா அது வரைக்கும் என்ன மரணிக்க வச்சுருக்க அந்த பொருள் நான் கலந்து வரலன்னு சொன்னா இந்த காயத்தின் மூலமாக என்ன மரணத்தில் பிறகு வரலாற்றுல குறைசிகளோடு போரை இல்லை இவருடைய உயிரை எடுத்துக்கொண்டான் அந்த காயத்தின் மூலமாக அவர் அந்த காயத்தினுடைய தன்மையினால பெரிய ஒரு காயம் அதன் காரணத்தினால அவர் சஹிதாரு அவர் சஹிதாபோது அவருடைய வயது முப்பத்தி தான் முப்பத்தி ஏழு நான் சஹிதா அப்படிங்கிற எண்ணம் இந்த தீர்க்கமான ஒரு முடிவு அல்ல எதை விரும்புறானோ அந்த தீர்ப்பை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு நபராக அவர் வாழ்ந்தார் அவரு அவருடைய சிறப்புகள் அந்த சஹாபியுடைய சிறப்பு முதலாவது வந்து அவர் ஹவுஸ் கோத்திரத்தைய தலைவர் அந்த முழு கோத்திரமும் இவர் சொன்னா கட்டுப்படக்கூடிய அளவுக்கு தலைவராக இருந்தார் அதே போல நபிசுலாசம் தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு நபருக்கு எழுந்து நிலுங்கன்னு சொன்னா அந்த சூழ்நிலைக்காக சூழ்நிலை கருத்தில் கொண்டு நபிசலாசம் சொன்னாங்க இன்னைக்கு அது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது அந்த சூழ்நிலைக்காக நபிசுல்லா அலட்சம் எழு எழுந்து எழுந்து நிக்க சொன்னாங்க அப்ப ஒரு சஹாபிக்காக நபிசுல்லாஸ்லம் ஒரு நபருக்காக தன்னுடைய வாழ்க்கையில எழுந்து நிலுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு சகாபிக்காக மட்டும்தான் அதே இவருடைய மரண செய்தி வந்த பிறகு நபிசுல்லா அலட்சம் வேக வேக வேகமா நடக்கிறாங்க சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு சொன்னா சஹாபாக்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு நபிசுல்லா அலட்சம் வேகமாக நடந்தாங்கன்னு சொன்னா இவருடைய செருப்புகள் எல்லாம் அங்க அருந்து போச்சு எங்களை ட்ரெஸ் எல்லாம் கல்டு உந்துச்சு அந்த அளவுக்கு நபிசுல்லா சார் வேகமாக நடந்தாங்க நபிசுலாசு ஏன் நீங்க வேகமா நடந்து போறீங்க அப்படின்னு கேக்கும்போது மலக்குகள் அவருக்காக போய் தொழுத நடத்துறதுக்கு நம்ம போய் தொழுதுரணும் மலக்குகளும் தொழுவுறாங்க அவருடைய மரணத்துக்காக அவரு அவரு ஷகிதானவருக்கு மலக்குகளை அ அனுப்பி அல்ல அவர்களையும் தொழுவ கட்டளை நபிசுல அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டு போய் தொழுவணும் அப்படின்னு வேகமா நடந்து போனாங்க அந்த அளவு சிறப்புக்குரிய ஒரு சகாபியா இருக்கும் அடுத்து இவருடைய தாய் சாதைய தாய் அழுகும் போது பொதுவாக அரபு இடத்துல அழகும் போது அவர்கள் செய்யக்கூடிய அந்த செய்த அந்த விஷயங்களை சொல்லி சில நேரங்கள்ல கொஞ்சம் அதிகமா சொல்லி கற்பனைக்கு எட்டாத வகையில சொல்லி பொய்யுகள் எல்லாம் கூறி அழுவாங்க இவர் அழுகும் இவருடைய தாய் அழுகும் போது சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க எல்லாரும் அழுகும் அந்த கவிப்பாடி அழுகும் போது அது மிக இருக்கும் ஆனா இவரு விஷயத்த தவிர ஏன்னா அந்த அளவு அவர்கள் செய்திருக்கிறாங்க செய்ததை சொல்லுதான் அதுதான் நபிசுலாஸ்லாம் நபிசுலாக்கும் இஸ்லாத்திற்கும் சகாபாக்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு சகாபி எந்த ஒரு நபருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன சொன்னா வரலாற்றிலேயே சஹி முஸ்லிம் வரக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய அரசு நடந்துச்சு மரண செய்து கேள்வி கேள்விப்படும் போது அல்லாவுடைய அரசு நடந்துச்சு அல்லாவிற்கு பொருத்தமான ஒரு சகாபியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நாம கருத்துல கொள்ள மேலும் சஹா அவருடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போகும்போது சஹாபாக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க நபிசுலா யாராசுல்லா ஏன் வந்து இவருடைய ஜனாசா வந்து ரொம்ப லேசா இருக்கு வெயிட்டே இல்லையே கேக்கும்போது நபிசுல்ல சொல்லி காட்டுறாங்க மலக்குகள் சுமந்து கொண்டிருந்தா அப்புறம் எப்படி நீங்க எடையை உணர்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க மலக்குகளால் தொழுவிக்கவும் பட்டு அவர்களும் தொழுது மலக்குகளால ஒரு ஜனாசா தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா எந்தளவு ஒரு சிறப்பு வாய்ந்த நபர் அப்படிங்கறத நாம இங்க கருப்புல கருத்து இருக்கணும் அடுத்து நபிசுலால ஒரு சிறப்ப பாருங்க குறித்து போகக்கூடிய அளவு சிறப்பு இவருடைய மரணத்திற்கு பிறகு நபிசுவாசன் இவர்களை நினைவுல வைத்துக் கொண்டே இருந்தாங்க இந்த மரணத்திற்கு பிறகு பல நாட்கள் கழித்து நபிசுவாச ஒரு துணி வருது சிறப்பு வாய்ந்த ஒரு துணி அந்த துணியை தொட்டாவது பார்க்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாரும் நாங்க தொட்டாவது பாக்கிறோம் அந்த அளவு சிறப்பு வாய்ந்த ஒரு துணி நல்ல காஸ்ட்லியான ஒரு துணி வருது இருந்து அப்ப தொட்டு பாக்குற எல்லா சகாபாக்களும் ஆசைப்பட்டு தொட்டு பார்த்து கொண்டிருக்கும் போது நபிசுவாசன் சொல்றாங்க இதை விட சிறந்த துணி சாதுக்கு முகாது ரூபாய் இல்ல அளவுக்கு அங்கு கைக்குட்டையாக கொடுப்பான் அல்லா சொர்க்கத்துல அப்படின்னு நினைவு கூடுறாங்க எந்த அளவு நபிசிலாவசனுக்கும் நெருக்கமான சகாபியாக இருந்தாங்க கருத்துல போல இவ்வளவெல்லாம் இருந்தாலும் இவர்களை வைத்து அடக்கம் வந்தபோது நபிசிலாவசனம் நபிசிலசனம் நின்றுட்டு மூன்று முறை சுபகானல்லா அவருடைய முகம் மாறிருச்சு முகம் மாறி மூன்று முறை சுபாக நல்லான்னு சொல்றாங்க திரும்ப கொஞ்ச நேரத்துல மூன்று முறை அல்லாஹ் பெருன்னு சொல்றாங்க சாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க யார சொல்லா உங்கள்கிட்ட உங்களுடைய முகத்துல மாற்றமே நடுங்கியவாறு நீங்க அல்லாவை புகழ்ந்தீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது கபரு வந்து சாதுறது இல்லாமல் நெருக்குச்சு பிடி பிடித்தது நான் சுபாணம்லான்னு சொன்னேன் எப்ப விட்டுச்சோ அப்ப நான் வந்து அல்லாஹ் சொன்ன மூன்று முறை அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு சகாபி இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு சகாபி அவரே வந்து கபர் சிறிது நேரம் நசுக்குதுன்னு சொன்னா நாமுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நாம் சிந்திட்டு பார்க்கிறோம் நம்முடைய நிலைமை எந்த நிலைமையில இருக்கும் நாம நம்மளே செல்ஃப் சாட்டிஸ்பைடா இருக்கணும் ஒரு சுய ஆறுதல் படுத்திக்கிட்டோம் நான் தொழுவுறேன் அமல் செய்ற அவர்கள் எந்தள ஒரு தியாகம்ளம் வயதுல மரணித்திறப்பு அடைந்த ஒரு சகாபாரி அவருடைய நிலைமையே இப்பேற்ப நேரங்களிலும் வேதனை வந்து துவா செய்யணும் பாதுகாக்க சொல்லுங்க ரதுல தாடி நினைவு மனித சொல்லிட்டாங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சகாபாக்கள் பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டாங்க மூன்றாவது பேரே இவரோட தான் பத்திர கலந்து கொண்ட எல்லா சகாபாக்களும் சொர்க்கத்துக்குரிய பெரும்பாவம் செய்தாலுமே அவர்களுடைய பார்த்தோம் பழைய சில வரலாறுகளை பார்த்தோம் அப்ப எப்பே அந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உஸ்மான் ரபுல்லூர் கபருக்கு முன்னாடி போய் அழுகுவாங்க தாடி நினை நினை நாம என்னைக்காவது கபூருடைய வேதையிலிருந்து பாதுகாப்பு தேடணுமா தமிழ் சில ஒவ்வொரு தொழுகையிலும் இறுதி அட்டையாத்துல கபூருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவோம் நாம எந்தளவு அதிகம் கபூருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிறத நாம படிப்பினை பெறணும் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் கபருடைய வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்புப்பட வேண்டும் அதே நம்மளுடைய அமல்களை கொண்டு நாம என்னைக்குமே சாட்டிஸ்பை ஆயிடக்கூடாது அல்லாவுடைய கருணையின் மூலமாக மட்டும்தான் நம்ம சொருக்கம் போக முடியும் நம்ம அல்லாவுடைய கருணைக்காக அல்லாவுடைய நிலைமை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கும் யாரும் சொர்க்கம் நிலைய முடியாது அபிஷா சகாபாக்கள் கேட்டாங்க நானும் தான் அப்படினா அவர்களுக்கு அந்த நிலைமை நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நாம கருத்துல கொள்ளணும் இப்ப நாம அதிகமாக கபருடைய வேதனையிலிருந்து நாம பாதுகாக்கும் பிரார்த்தனை செய்யணும் இந்த அகல் யுத்தத்துக்கு பிறகு அகல் யுத்தத்துக்கு பிறகு நபிசிராட்டினாங்க அதாவது இதன் பிறகு இந்த காலத்திற்கு அகல்யுத்தத்திற்கு பிறகு நம்மளை அடிக்க வந்து நாம இன்மெண்ட்டு எதிர்த்தாக்குதல் பண்ண மாட்டோம் நாம இன்மெண்ட்டு போய் தாக்குவோம் அதாவது இனிமேட்டு டிஃபென்சிவ் ஜிகாது கிடையாது இனிமேட்டு அஃபென்சிவ் ஜிகாது தான் கட்டம் இரண்டாவது தெரியுது ஒண்ணு டிஃபென்ஸ் எடுக்கக்கூடிய கட்டம் இதோட முடியுது அகலித்தோட முடியுது இதன் பிறகு வரக்கூடிய மதினாவுடைய முதல் கட்டம் முடியுது வரக்கூடிய அமர்வுங்க மதினாவுடைய இரண்டாம் கட்டத்துல வந்த நிகழ்வுகளை பார்த்தோம் அல்லா விரும்பக்கூடிய சஹாபாக்கள் எவ்வாறு அல்லாவை நேசித்தார்களோ நபிசுல்லா நேசித்தார்களோ அவர்கள் எவ்வாறு அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அவர்களுடைய விஷயம் அல்லாவுடைய விஷயத்தில் யாருக்கும் அஞ்சாமல் அல்லாவிற்கு மட்டுமே அஞ்சி அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்திருந்தார்களோ நாமும் இருக்க வேண்டும் நாமும் அதே இருக்க வேண்டும் அல்லா நம்மளை ஆக்கி அறிய வேண்டும் என்று முறையை முடித்துக் கொள்கிறேன்